வணக்கம் நேய்திலி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த இன்று மே மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது சரணடைந்த அமெரிக்க போர் வீரர்கள் நூற்றி பேரை பன்ஸ்ட்ரே டார்லன் தலைமையிலான நடைகள் கொன்றனர் ஆயிரத்தி ஆண்டு ஐன்ஸ்டினின் சார்பு கோட்பாடு சோதிக்கப்பட்டது பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் தடவையாக சர் எட்மண்ட் கிலாரி மற்றும் ஷேர்பா டென்சிங் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெல்ஜியத்தில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டியொன்றில் இடம்பெற்ற கைகலப்பில் மைதானத்தின் ஒரு பகுதி டிந்து விழுந்ததில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் நூற்று காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் முதல் தடவையாக சோவியத் ஒன்றியத்திற்கு விஜயம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி எஃப் ஜெட் விமானத்தின் உதிரி பாகங்களை எகிப்தில் தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போரிஸ் எல்சின் ரஷ்ய குடியரசின் அதிபராக திரு தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினாறு ஆண்டுகள் ராணுவ ஆட்சியின் பின்னர் நைஜீரியாவில் அதிபரை மக்கள் தேர்வு செய்தனர் இரண்டாயிரத்தி ஆண்டு தேசிய இரண்டாம் உலக போர் நினைவு சின்னம் வாஷிங்டனில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் டிஸ்கவரி விண்வெளியோடம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக து இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிவயோக சுவாமி ஈழத்து சித்தறிவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கில்பர்ட் கெய்ட் ஆங்கிலேய கவிஞர் கட்டுரையாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்டின் விக்ரமசிங்க சிங்கள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்சின் நார்கே நேபாள் இந்திய மலையேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜானப் கனடி அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது தலைவர் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தருமபுரம் ப சுவாமிநாதன் தமிழிசை தேவார பேரறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மானா மக்கின் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆறுமுக தொண்டமான் இலங்கை மலையக அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாம்பிரி டேவி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு பஹாவுல்லா பஹாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசீகர்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 து மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை